அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையை துவக்குகின்றேன் அப்போது குழந்தையின் அழுகுரலை நான் கேட்கிறேன் எனக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்க கூடாது என்பதனால் தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகின்றேன் இதை அபோ கதாதாரதியாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்